ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் நம் தர்மசாஸ்திரம் காட்டக்கூடியதான வரிசையில் ஒவ்வொரு தர்மங்களாக பார்த்துன்னு வரும் அதில் தற்சமயம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இந்த ஒரு நெருக்கடியான சமயத்தில் சில காரியங்கள் செய்ய வேண்டி வந்தால் அந்த காரியங்களை எப்படி நாம் செய்து முடிக்கலாம் அப்படிங்கிறத சில முக்கியமான காரியங்களை பார்த்துன்னு வரும் இந்த அபர காரியங்கள் இது போன்ற நெருக்கடி சமயங்கள்லே வந்துவிட்டால் எப்படி அந்த அபர காரியங்களை செய்து முடிக்கிறது அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டிருக்கா இது ரொம்ப நாளாகவே நாங்கள் சொல்லிட்டு வரக்கூடியதான விஷயம் ஏன்னா இந்த அப்புற காரியங்களில் ரொம்ப நாளாகவே அனைவருக்குமே ஒரு ஆலசியமானது இருக்குது ஆலசியம்னா ஒரு சரியான முறையில் செய்யறதுக்கு ஒருத்தரும் முயற்சி பண்ணுறதில்ல ஏதோ கிடைச்சவர்களை வச்சுண்டு கிடைச்ச இடத்துல இருக்கிற சௌகரியங்களில் பண்ணுறது அப்படின்னு சில காலமாகவே நடந்துன்னு வரக்கூடியதான ஒரு தப்பு அது இந்த நெருக்கடி காலத்தில் இன்னும் நமக்கு அதை முறைப்படி செய்ய முடியாத நிலையில் வந்துட்டது ஆனால் அந்தயேஷ்டி அப்படின்னே பேர் அதுக்கு அதாவது அந்தயேஷ்டின்னா க்ரதுனாம் முத்தம கிரதுஹூ அப்படின்னு ஒரு க்ரதுவாகவே சொல்லியிருக்கு இந்த அபர காரியத்தை கிரதுஹூன்னா அர்த்தம் இது ஒரு யாகமாகவே சொல்லப்பட்டிருக்கு தாயார்த்தப்பனார்களுக்கு நாம் செய்யக்கூடியதான இந்த அபர சம்ஸ்காரத்தை புருஷாகுதேர்ஹ பிரியதமே திவிஞ்ஞாயதே அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் நம்முடைய தேகமானது ஒரு ஹவிஸ் ஒரு வஸ்து இந்த ஹவிசை அக்னியானவர் நமக்கு கொடுத்துருக்கார் இதை நாம் திரும்பவும் ஜாகிரதையாக அக்னிக்கிட்ட கொடுக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது இந்த தேகத்தை எதற்காக அக்னி கொடுக்கிறார் அப்படின்னா வைதிகைகி கர்மபிஷ்புண்ணியைஹி நிஷேகாத்யேகி த்விஜன்மனாம் காரிய ஷரீர சம்ஸ்காரா பிரேத்தியசேகச்ச பாவனஹா அப்படின்னு மனு சொல்கிறார் அதாவது நாம் இந்த தேகத்தை வச்சென்று நாம் வைதிகமான கர்மாக்களை நிறைய செய்து புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அந்த புண்ணியமானது தான் நமக்கு இந்த உலகத்திலையும் சரி நாம் அடுத்த உலகத்துக்கும் சரி நமக்கு பெரிய ஸ்ரேயசை கொடுப்பதாக இருக்குது அடுத்த பிரிவையே இல்லாமல் செய்யக்கூடிய சக்தி கூட இந்த அபர சம்ஸ்காரத்திற்கு இருக்கு அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறது நமக்கு ஒருவர் ஒரு வஸ்துவை நமக்கு கொடுக்குற உபயோகப்படுத்திக்கணும்னு அந்த வஸ்துவை நாம் ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தி திரும்பவும் அதை சேர்ந்தவரிடத்துலே கொடுக்கணும் அவர் கொடுத்த ஒரு வஸ்துவை நாலா அஞ்சா உடச்சி கொடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நம்முடைய தேகம் அக்னி நமக்கு எப்படி கொடுத்துருக்காரோ அதை அப்படியே அக்னியின் இடத்துல நாம் கொடுத்துடணும் அந்த அக்னிக்கிட்டே நம்முடைய தேகத்தை கொடுக்கக்கூடியதான கடமை பொறுப்பு ஒவ்வொரு புத்திரனுக்கும் இருக்குது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த அபரகாரியம் இந்த அபர காரியம் விஷயத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது நான் நாம் தான் இல்லை அனைத்து மதக்காரர்களுக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு ஜீவனும் மரணித்த பிறகு பரலோகம் என்கிறது ஒன்று உண்டு அந்த பரலோகத்தை யாராலும் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அனைத்து மதக்காரர்களுக்குமே இருக்குது சித்தாந்தமாகவே சொல்லியிருக்க ஆனால் அந்த தீர்மானம் அந்த எண்ணம் நமக்கு சில காலமாகவே குறைஞ்சி போயிடுது இந்த நவீன காலத்தில் படிப்பு எதை எதையோ காரணங்களாக சொல்லிட்டு நாம் நிறைய விஷயங்களை தவிர்த்துடுறோம் இந்த இப்போ வந்திருக்கிறதான நெருக்கடி நமக்கு அதையும் எச்சரிக்க பண்ணுறது தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது அஷ்டாங்கஹிருதயம்னு ஆயுர்வேதத்தில் சொல்கிற பொழுது குஷ்டம் ஜுவரச்சோபச்ச நேத்திராபிஷந்தஜேவச்ச ஔபசர்கோகாச்ச சங்கிராமந்தி நரா நரம் பிரசங்காத் காத்திரசம்ஸ்பரிசாத் நிஸ்வாசாத் சகபோஜனாது சகசையாசனாத்து இப்படியெல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஒருவன் ஒரு தப்பு பண்ணுறான்னா அது அவனை மாத்திரம் சேரும் அப்படின்னு நினைக்காத நம் சமுதாயத்தையே சேரும் ஒருவன் ஒரு தப்பு காரியம் பண்ணுறான்னா அவனையும் பாதிக்கும் அவனை சுற்றி உள்ள அவனுடைய சமுதாயத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறது இந்த ரோகமானது நமக்கு நிரூபிக்கிறது இந்த வியாதி வைரஸ் வியாதியானது நமக்கு நிரூபிக்கிறது இதுதான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஒருவருக்கு ஒருவர் தொட்டுக்கொள்வதுனாலும் ஒருவருக்கு ஒருவர் ஒருவருடைய மூச்சு இன்னொருத்தர் மேலே படுறதுனாலேயும் அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்றதுனாலேயும் அவர்களோடு சேர்ந்து தங்கறதுனாலேயும் சங்கராமந்தி நரான்நரம் ஒருவனுக்கு உள்ளது மற்றொருவனுக்கு போகிறது அப்படிங்கிறது நோய் வியாதி மாத்திரம் இல்லை அவனுடைய பாபமும் தான் அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது இது மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையிலே நம்முடைய அபர காரியங்களை எப்படி செய்து முடிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை பல பேர் கேட்டிருக்கா எக்காரணத்தை கொண்டும் இதை நாம் தள்ளி போடக்கூடாது சரியான காலத்தில் செய்துடணும் கடைசி காலத்தில் பையன் பக்கத்தில் இருக்கணும்னு சாஸ்திரம் அப்பிவா புத்திர சன்னிதவு ஒவ்வொருவனுடைய கடைசி காலமும் காசியாந்து மரணான்முக்தி அபிவா புத்திர சன்னிதவு கடைசி காலம் காசியில் போகணும் இல்லைனா புத்திரனுடைய சந்நிதியில் யாவது போகணும்னு சொல்லியிருக்கு அப்படி கடைசி காலம் இருக்குதுன்னா புத்திரன் பக்கத்தில் இருக்கணும் தாயார் தகப்பனார் அருகிலே இருந்து அவர்களே கவனிச்சிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இருக்குது இது மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில் காலமாயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னா கட்டாயம் செய்யணும் இது தள்ளி போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை கட்டாயம் செய்துடணும் படிப்பு உத்தியோகம் சம்பாத்தியம் இப்படி என்னென்னவோ காரணங்களுக்காக குடும்பங்களை விட்டுட்டு அல்லது குடும்பங்களை பிரித்து தாயார் தகப்பனார் ஒரு பக்கமும் குழந்தைகள் ஒரு பக்கமும் இவன் ஒரு பக்கமுமாக இருக்க நேர்ந்து அப்படி இருந்து தாயார் தகப்பனார்களுக்கு கடைசி காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாமல் போய் பக்கத்தில் உள்ளவர்களை வச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி செய்திருங்கோ நான் வரும்பொழுது பார்த்துக்கிறேன்னு சொல்லி பையன் பக்கத்தில் இல்லாமல் அல்லது மூத்த பையன் இல்லாமல் இருக்கிறவர்களை வச்சுன்னு அந்த ரெண்டு நாளைக்கு செய்து முடிச்சு அதற்கு பிறகு அவன் வந்து பார்த்துப்பான்னு சொல்லி அவன் எப்போ வரானோ அப்போ வந்து அவனால் முடிஞ்சதை செய்து இப்படி இப்படியெல்லாம் சின்ன பின்னமாக போகிறது நம்முடைய தர்மங்கள் அப்படி போக போகக்கூடாது இந்த ஒரு நெருக்கடியை நாம் காரணமாக வச்சுண்டு இதை ஆதாரமாக வச்சுண்டாவது இனி ஒவ்வொருவரும் தாயார் தகப்பனாருடைய கடைசி காலத்தில் பக்கத்தில் இருக்கணும் அப்போது எதுவும் நமக்கு கை கொடுக்காது நம்முடைய படிப்போ நம்முடைய உத்தியோகமோ நம்முடைய சம்பாத்தியமோ எதுவுமே நமக்கு கை கொடுக்காது இந்த பாபம்தான் நமக்கு முதல்ல வேலை செய்யும் இப்போது அப்படிதானே ஒரு சின்ன ஒரு அணுதான் வியாதியாக கிளம்பி வந்திருக்கு அது எவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்குது ஒருவனுக்கு வரணும் என்கிற பாபம் அவனுக்கு இருந்ததானால் என்னதான் துணியை உடம்பு பூரா சுத்திண்டாலும் அந்த வியாதி வந்தே சேரும் அதை யாராலும் நிறுத்த முடியாது அப்படி நாம் கஷ்டங்களை எழுத்துக்கிட்டுக்க கூடாது நாம் கூட இருந்து நாம் தாயார் தகப்பனார்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை ஒவ்வொருவனும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத ஒரு சங்கல்பமாகவே வச்சுக்கணும் இந்த நெருக்கடியிலேன்னு இல்லை எப்பொழுதுமே இந்த அபர காரியங்களை நாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பிரசங்கத்தை வச்சுண்டு நாம் அதி விஷயமான தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் தெரிஞ்சுப்போம்